கணபதி துதி ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை பொந்தியில் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தந்தோமந்த பிரச்சோதயா உலக மக்கள் யாவரையும் காக்கும் கருணை கடலான சனி பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக வீற்றிருந்து உலகோர்க்கு அருள்வாலிக்கும் திருத்தலம் திருநல்லாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் சோழ வளநாட்டில் காவிரியின் தென்கரையில் அமைந்த திருத்தலமாகும் தர்பாரண்யராகிய நல்லாருடைய நாதரும் போகமார்த்த பூன்முலை அம்மையும் நகவிடங்க பெருமானும் ஸ்ரீ சனி பகவானும் கண்கண்ட தெய்வங்களாக காட்சி தந்து அபயமன வந்தவர்க்கு அருள் பாலிக்கும் ஆலயம் திருநல்லாறு மூர்த்தி தீர்த்தம் தலம் மூன்றாலும் சிறப்பு பெறும் தலம் திருநல்லாறு ஒரே ஒரு இறை உணர்வோடும் விரத நியமங்களோடும் திருநல்லாற்றில் தங்கினாலும் போக மோட்சங்களை அளிக்க வல்லது திருநல்லாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் ஏழாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட இவ்வாலயம் எண்ணற்ற பெருமைகளை தன்னகத்தே கொண்டது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித குலம் உய்த்திட தன்னை தேடிவரும் நாடிவரும் கூடிவரும் பக்தருக்கெல்லாம் மனபயம் நீங்கவும் நெஞ்சிருக்கம் அகலவும் நீள் வினைகள் தொலையவும் வரமருளும் திருத்தலம் திருநள்ளாறு சுந்தரர் ஞானசம்பந்தர் சேக்கிழார் அருணகிரிநாதர் ஆகியோரால் பாடல் பெற்ற ஸ்தலம் விண்ணுலகும் மண்ணுலகும் வியந்து பூஜித்த திருத்தலம் பிரம்மன் திருமால் இந்திரன் அகத்தியர் எட்டு திக்கு பாலகர்கள் உட்பட எண்ணற்ற முனிவர்களும் அர்ஜுனன் நலன் கலிங்க மன்னன் முதலிய நாடாண்ட அரசர்களும் பூஜித்த தலம் திருநல்லாறு நல்லாறு என்பதற்கு ஆறுகளின் நடுவில் உள்ளது என்பது பொருள் படைப்பு கடவுளாகிய நான்முகன் தன் படைப்பாற்றலுக்கு வேண்டிய அருத்திரத்தை பெறவேண்டி வந்த இடம்தான் தர்பாரண்யம் என்னும் இத்திருத்தலம் நல்லாறு என்பதற்கு அரசலாற்றுக்கும் நூலாற்றுக்கும் நடுவில் இருக்கும் தலம் என்பது பொருள் இவ்வூர் முன்பு தருப்பை வனமாக கிடந்தமையால் தர்பாரண்யம் என்றும் நான்முகன் பிரம்மன் இங்கு வழிபட்டு வாழ்வு பெற்றதால் ஆதிபுரி என்றும் நகவிடங்கராகிய தியாகேச பெருமான் எழுந்தருளி சப்த விட ஸ்தலங்களுள் ஒன்றாக சிறப்பு பெற்றதால் நக விடங்கபுறம் என்றும் நலன் வணங்கி களி நீங்க கழித்தமையால் நலேச்சுரம் என்றும் திருநள்ளாறு பல்வேறு பெயர்களால் வழங்க பெறுகிறது அமைவிடம் உலகில் சனி பகவானுக்கு பல இடங்களில் ஆலயம் இருப்பினும் புராணத்தின் ஆதாரத்தோடு சிறப்பிக்கும் வகையில் அமைந்திருப்பது திருநல்லாற்றில் மட்டுமே தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று மாணிக்க பெருமான் பாடியதற்கேற்ப என் நாட்டவரும் போற்றும் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் புதுவை மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மேற்கே பேரளம் கிழக்கே காரைக்கால் வடக்கே தரங்கம்பாடி தெற்கே நாகூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி ஆகிய ஊர்களுக்கு மையமாய் விளங்கும் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவில் தன்னில் தனக்கென தனி சன்னதி கொண்டு அனுக்கிரக மூர்த்தியாக ஸ்ரீ சனீஸ்வரர் கிழக்கு நோக்கி விற்றிருக்கிறார் திருநள்ளாறு காரைக்கால் கும்பகோணம் சாலை காரைக்காலுக்கு மேற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து இருபத்தி மூன்று தொலைவிலும் அமைந்துள்ளது அருகிலுள்ள ரயில் நிலையமான நாகூர் ரயில் நிலையத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வரர் அமைந்துள்ளது